வணக்கம் நற்றினைக்காக திருச்சியிலிருந்து அணுகித்தன அன்பும் தோன்றும் பெரிய கவலை சுமைகளை நீக்குகின்றன ஆம் உறுதியும் அன்பும் நம்மிடம் தோன்றும் பெரிய கவலை சுமைகளை நீக்குகின்றன என்கிறார் எமர்சன் நன்றி வணக்கம்